அவர்களில் அழுகின்ற ஒருவர் அல்லது இது போன்ற வார்த்தைகளையோ கூறினால் அந்த இறந்தவரிடம் இரண்டு மாணவர்கள் நியமிக்கப்படுவர் நீர் இவ்வாறுதான் இருந்தீரோ என்று அவரை நெஞ்சில் அடித்தவர்களாக கேட்பார்கள் என்று நபிசல்லும் அடிகம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று இது ஹசன் பென திருமிதிமாம் கூறுகிறார்கள்